வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பத்து இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு முகமது நபி குரானை பெற்ற நாள் இது இஸ்லாமில் லைலத்துல் கத்ரி அல்லது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என இந்த நிகழ்வு வர்ணிக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெக்லனின் ஐந்து கப்பல்கள் உலகை சுற்றி வர செவில் நகரில் இருந்து புறப்பட்டன ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ராயல் கிரேனிட் வான ஆய்வகத்துக்கான அடிக்கல் லண்டனில் நாட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அமெரிக்காவின் விடுதலை பிரகடன செய்தி லண்டனை போய் சேர்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு குளச்சல் போர்ட் திருவிதாங்கூர் மன்னர் மார்தாண்டவர் கிழக்கிந்திய கம்பெனியுடனான போரில் டச்சு தளபதி யூஸ்டாச்சியார் ஆயிரத்தி எட்நூத்தி ஓராம் ஆண்டு மிசோரி ஐக்கிய அமெரிக்காவின் மாநிலமாக ஏற்றுக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ரஷ்ய படைகளுக்கும் ஜப்பானியர்களுக்கும் இடையில் மஞ்சள் கடலில் கடற்போர் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பால்கன் போர்கள் தொடர்பாக பல்கேரியா ருமேனியா செர்பியா மான்டினிக்ரோ கிரேக்கம் ஆகிய நாடுகள் புக்ரெஸ்ட் நகரில் அமைதி உடன்பாட்டை எட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க படைகள் குவாம் தீவில் நிலை கொண்டிருந்த கடைசி ஜப்பானிய படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அணுசக்தி பேரவை அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை துவக்கி வைத்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெகலன் வின்கலம் வெள்ளிக்கோலை அடைந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு விஷ்ணு நாராயண் இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வி வி இந்தியாவின் நான்காவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாவி தமிழக எழுத்தாளர் இதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்பத் ராவ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வைணு பாப்பு இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கா துரை இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு எம் ஏ நுகுமான் ஈழத்து எழுத்தாளர் கல்வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்வர் இப்ராஹிம் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பூலான் தேவி இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிலிப் டெமெல்லோ இலங்கை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் கார்டன் அமெரிக்க இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பி அலெக்சாண்டர் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ஈக்வடார் நாட்டின் விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை